நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் மார்ச் 16 இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக் கோட்டை குறிப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று புக்தரின் பல் உள்ள கோயில் அமைந்துள்ள நாடு இலங்கை இரண்டு ஆக்ரா நகரத்தை நிர்மாணித்தவர் சிக்கந்த லோடி என்பவர் ஆவார் மூன்று ஆங்கில இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்ற இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த பிரதமர் சர் வின் சர்ச்சில் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஹர்ஷவர்தனர் வட இந்தியாவை ஆட்சி செய்தபொழுது தென்னிந்தியாவை ஆட்சி செய்த சமகாலத்து மன்னர் யார் இரண்டு பானாமா கால்வாய் சூயஸ் கால்வாயிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது மூன்று சனல் பொருட்களின் நான்காவது நிலை எது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்